கோற்றியன் வாழ் முதலாகிய பொருளே குளர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழினகை கொண்டு நின் திருவடி தொழுகோற்றி தழுக்க மலங்கள் யல் சூழ் திரு பெரும் துறையுறை சிவபெருமானே சேற்றி தழு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் துறையுறை சிவபெருமே ஏற்றுயர்பொடியுடையாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளியெழுந்தருளா